அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருவள்ளுவெருமானின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற அமைப்பின் வாயிலாக திருக்குற்பாக்களை அறிவுநலம் மனநலம் சொல்நலம் உடல் நலம் செயல் நலம் உறவு நலம் பொருள் நலம் என்று பல்வேறு தலைப்புகளின் கீழ் நாம் வகுத்து தொகுத்து ஆராய்ந்து அறிந்து வருகின்றோம் செயல்நலத்தில் இதுவரை பதினெட்டு அதிகாரங்கள் அதாவது நூற்றி எண்பது குரட்பாக்களை நாம் ஆராய்ந்து அறிந்திருக்கிறோம் தெரிந்து செயல்வகை வலியறிதல் காலமறிதல் இடம் அறிதல் தெரிந்து தெளிதல் தெரிந்து வினையாடல் சுற்றம் தழால் பொச்சாவாமை ஊக்கமுடைமை மடியின்மை ஆழ்வினை உடைமை இடுக்கண் அழியாமை வினை தூய்மை வினை திட்பம் வினை வகை செங்கோன்மை கொடுங்கோன்மை வெறுவந்த செய்யாமை இவைகளெல்லாம் செயல்நலத்தின் கீழ் நாம் வகுத்து புரிந்து கொண்டவைகள் இனி செயல் நலத்தின் கீழ் வெறுவந்த செய்யாமைக்கு அடுத்த அதிகாரமான கண்ணோட்டம் என்ற அதிகாரத்தில் உள்ள கருத்துக்களை திருவள்ளுவரின் திருவருள் துணை கொண்டு ஆராய்வோம் இதற்கு முந்தைய அதிகாரத்தில் வெறுவந்த செய்யாமை அரசன் அல்லது தலைவன் பிறர் தவறு செய்தால் அவர்கள் மிகவும் அஞ்சும்படி செய்யாமல் திருத்த முயல வேண்டும் என்று அருளி செய்தார் இந்த அதிகாரத்திலே தன்னுடன் இருந்து செயல்படுபவர்களிடம் விட்டு கொடுத்து அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று உபதேசிக்கிறார் மனதில் உள்ள அன்பை கண்கள் வாயிலாக வெளிப்படுத்துவதே கண்ணோட்டம் எனப்படும் அச்சுறுத்தாமல் அன்பை உணர்த்துவதற்கு கண்ணோட்டம் மிகத் தேவையாகும் இதை சம்ஸ்கிருதத்தில் தாக்ஷிணியம் என்றும் தமிழில் மற்றொரு நடைமுறையில் முகங்கொடுத்தல் என்றும் கூறுவார்கள் முன்னர் வெறுவந்த செய்யாமை என்னும் அதிகாரத்தில் சொல்லிய அதனையே சிறப்பு பற்றி விரித்து சொல்லுதலால் இஃது அதன் பின் அமைக்கப்பட்டிருக்கிறது இதில் கண்ணோட்டத்தினால் வரும் சிறப்பும் அகுது இல்லாதின் இழிவும் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது பழகின இடத்தில் மனத்திற்கு முன்னே கண்ணினால் அன்பினை வெளிப்படுத்துவது கண்ணோட்டம் ஆகும் அச்சுறுத்தாமல் அன்பை வெளிக்காட்டுவதற்கு கண்ணோட்டம் இன்றியமையாதது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் க்த்திரியர்களின் கடமைகளை இவ்வாறு உபதேசித்திருக்கிறார் சௌரியம் தேஜகா திருத்திகி தாட்சியம் யுத்தேச்சாப்பியபலாயனம் தானம் ஈஸ்வரபாவஸ்ச்ச கஷாத்ரம் கர்மஸ்வபாவஜம் சூரத்தன்மை மேலோங்கியிருக்கும் தன்மை உறுதி கண்ணோட்டம் அதாவது தாக்ஷியம் யுத்தேச்சாப்பியபலாயனம் போரில் பின்வாங்காமை கொடை மனோபாவம் அனைவரையும் ஆளுகின்ற அரவணைத்து ஆளுகின்ற திறமை இவைகளெல்லாம் கத்திரியர்களுக்கு இயல்பாகவே இருக்க வேண்டிய குணநலன்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதில் இந்த ஸ்லோகத்தில் தாக்ஷ்யம் அப்படிங்கிற சொல் கண்ணோட்டத்தை குறித்து அமைந்திருக்கிறது இந்த அதிகாரத்தின் முதல் குரட்பாவை நாளை படித்து பொருள் தெரிந்து கொள்வோம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள்